தேவனுடைய புருசுநாமத்திற்கு மய்மை உண்டாவதாக ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று முன்னோர்களும் கூறுவது உண்டு ஒரு தேவ பிள்ளை ஆலயத்தை வாஞ்சிக்க வேண்டும் பாவிகள் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிப்பதில்லை நம் தேவைகளை மன்றாற்றுகளை வீட்டில் இருந்தபடியே தேவனிடம் கேட்பதை விட தேவன் மாசம் பண்ணுகின்றதான தேவாலயத்தில் வந்து ஜபிப்பது முறையிடுவது மிகுந்த பலனை தரும் தேவனை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியுடன் ஆலயத்திற்கு வருபவர்களை அவர் ஆசீர்வதித்து அனுப்புகின்றார் ஆலயத்திற்கு தமது ஜனங்களை அழைத்து வந்து மகிழ பண்ணுகின்றார் ஆலயம் என்பது வெறும் கட்டிட மாத்திரமல்ல நாமே அந்த ஆலயமாயிருக்கிறோம் என்பது பற்றி இப்பொழுது புதிய சிலைமின் தலைமையும் பாஸ்டர் எஸ் ஏசுதாசன் அவர்கள் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பு செய்தி ஆற்றவிருக்கின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக நம் மறுபடியும் இந்த வாரம் திரு முதல் நாளாய் பரிசுத்த நாளில ஆண்டவராய் தேவனுக்கு ஒரு பரிசுத்த ஆராதனை எடுக்க மகா பரிசுத்தரை பரிசுத்தோடு நம்ம ஆராதிக்க தேவ நமக்கு அருளின் நல்ல கருமைக்காக நமது ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோமாக இன்று நம்முடைய ஆலயம் கட்டி சரியாக நாளையோடு பதினாறு வருஷங்கள் நிறைவடைகின்றது இந்த பதினாறு வருஷமும் ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தில் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அநேக பாவங்களை நமக்கு மன்னித்து பாவிகளை ரோஹிகளை சவிக்கமாக்கியிருக்கிறார் அநேக நம்முடைய ஆலயத்தில் எடுத்த ஜபத்தின் மூலமாக அநேக நன்மைகள் உண்டாக இருக்கிறது நாம் காணுகின்றோம் ஆலயத்தினுடைய மேன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று அவைகளில் செல்லவற்றை நாம் பார்க்க உதவி செய்வார் தேவ சமூகத்தில் நாம் ஜபத்தோடு காணப்பட கத்திரமார்கள் தேவாலய தேவாலயம் இந்த பூமியில முதல் முதலாவது கட்டப்பட்டது காலத்தில் பலிபிடம் கட்டி பலிபிடத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வந்தார்கள் பலிபிடத்தில் என்று நாம் காணுகின்றோம் ஆனால் தாவிதராஜாவுடைய காலத்தில் ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் கூடாரத்தில் உடன்படிக்கை பற்றியும் இறங்கி இருந்தது என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு ஒரு கட்ட வேண்டாம் கட்டுவார் என்று சொல்லி இருந்தார் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே அந்த ஆலயம் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லுகின்றது அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அந்த ஆலயத்தில் ஐநூத்தி அழிக்கப்பட்டது அவர்கள் மூலமாக இந்த ஆலயத்தை தான் நிக் பழுது பார்த்து கட்டினார் பின்னால பார்க்கும் போது இந்த ஆலயம் காலத்திலே ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்தில் கூடி வருகிற மக்களை வைத்து மகிமை இருக்கிறது என்று நாம் காணுகின்றோம் யுத்த வீரர்கள் ஆண்கள் இருக்கிறார்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி பட்டியாக பிரியம் போயிடுதாக சொல்லி அதாவது எனக்கு ஒரு பலிபடம் கட்டி என்னை சொல் நிறுத்தப்படுவதற்கு அறிவிக்கப்பட்டது ஆலயம் எவ்வளவு முக்கியம் என்கிறத நாம் அறிவதற்காக வரலாறு அதாவது பெரியவர்கள சொல்வார்கள் ஆலயம் இல்லாத இடத்தில் வீட்டு ஊரில் குடியிருக்காது என்று சொல்லை நாம் காணுகிறோம் வரலாறு அப்படித்தான் அமைந்தது என்று நாம் காணுகிறோம் அவர்கள் சரியில்லாமல் உக்கர ஆராதனை செய்யவும் தேவனை விட்டு தூரமாக செல்ல ஆரம்பித்த போது அந்த ஆலயத்தை கர்த்தர் புறஜாதிகள் கையில கொடுத்து அழிந்து போனது உதவி செய்த கட்டப்படும் என்று சொல்லுகின்றது என்று சொல்லப்படுகிற களத்தில் அதுலதான் அதாவது ஈசாக்கு பலி செலுத்தப்பட்டார் அதுதான் கத்தராயில் அறியப்பட்டார் என்றெல்லாம் வரலாறு சொல்லுகின்றது அந்த ஒரு அடவனாகி தேவனுக்கு ஆலயம் கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை அவர் நியமிக்கிறார் ஒரு பிளானை அவர் வைத்திருக்கிறார் அதை கொடுக்கின்றார் அதாவது அந்த ஆலயத்தில் ஆராதிக்கிற எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கருத்தர் தீர்மானித்திருக்கிறார் அந்த பிரகாரம் நாம் செய்ய வேண்டும் நாமும் இக்காலத்தில் வந்திருக்கின்றோம் நமக்கு ஒரு அருமையான ஆலயத்தை நாகர்கோவில் கவலைப்பட வேண்டாம் எனக்கு ஒரு தேவாலயம் கட்டப்படும் எனக்கு ஒரு தேவாலயம் கட்டப்படும் அதாவது அந்த ஆலயம் கட்டுகிற இடம் எங்கு என்று சொல்லி இருந்தார் போட்டு வீட்டு கிடைச்சி ஏழாவது வீடுகள் தோறும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு மக்கையிலிருந்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அந்த நாளில் இந்த ஆலயம் கட்டப்படும் நாமாக அதாவது சுயமாக எதை செய்தாலும் ಅದிலே தேவனுடைய अनुग्रह இருக்காது என்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய விருப்பத்தினுடைய எதை செய்கிறோமோ ಅದிலே கர்த்தர் இருக்க மாட்டார் அன்று சீஷர்கள் கேட்டார்கள் பாருங்க ஆண்டவரே ஆண்டவரே பஸ்காவை நாங்கள் எங்கே அதாவது பஸ்காவை நீர் ஆசரிக்க நாங்கள் எங்கே உமக்கு নিকটে ஆயுதம் பண்ண வேண்டும் என்று கேட்டார்கள் ஆண்டவர் சொன்னா. இடத்த சொன்னார் சீடர் அப்படி கற்றுந்தாரு ஆண்டவரே எங்கே நாங்கள் உமக்கு ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும் எங்கேயே உருவாக்குறது உமக்கு சுத்தம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள் மத்தி தான் கற்கர் இருப்பார் அப்படியே அந்த மேல் வீட்டாரை இப்படி சொன்னார் வீதியில போக அவரின் தண்ணீர் குடம் கொண்டு போவார் அவனுக்கு பின்னாலே போங்க அவர் மேல் வீட்டுல ஏறுவான் அங்க கம்பளம் முதலானவர்கள் விரிச்சிருக்கிற இடத்தை அதாவது நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த இடத்தில் நீங்கள் பஸ்காவே ஆசிரிக்க ஏற்பாடு பண்ணுங்கள் நான் அங்கே வருவேன் அப்படி எல்லாம் அதுபடி இன்னொரு வீட்டிலே வசதியாக மாளிகையாருக்கு பெரிய பங்களா பெரிய இடம் போக்குவரத்துக்கு மெயின் ரோடு அது அப்படின்னால இதுல உருவாக்கிவிட்டார் மக்கள் பெரிய பெரிய ஆட்கள் வருவார்கள் விளம்பரமாகும் என்று எண்ணினால் அங்கே தேவன் இருக்க மாட்டார் வெறும் கூட்டங்கள் ஒரு அதாவது ஆயத்தப்படுத்தவுடனே அங்கே சென்று அவர்களோடு பஸ்காவை ஆசரித்தார் அதே உடனே இந்த இடத்தை கருத்தை தீர்மானித்தார் அது இறையா இந்த இடத்தில் எனக்கு பெருசு ஆலயம் இந்த இடத்தை கருத்தர் எங்களுக்கு அப்புறம் குறிக்கப்பட்ட நாளிலே காண்பித்தார் வாங்கித்த வாங்கும்படியாக உத்தரவிட்டார் கையில நமக்கு காசு இல்ல சபையினுடைய இவ்வளவு கிடையாது சபையுடைய ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு இடத்துல ஆராய்ச்சித்துக் கொண்டிருந்தோம் அப்ப இந்த இடத்தை வந்து பார்த்தோம் பார்க்க வருவதற்கு பாதை கிடையாது இந்த ரெண்டு பக்கம் கரையோ நிறைய செடி காடு பத்தி மாடு போவதற்குள்ள ஒரு சின்ன தடம் மட்டும் கிடைக்கிறது வேற ஒன்றுமே இல்லை இங்கே வந்து பார்த்தால் முழுவதும் புதர் பத்தி பாம்புகளும் பள்ளிகளும் அடைந்த இடமாக இருக்கின்றது அவ்வளவு மோசமான ஏரியா சகல தீமைகளை நடக்கின்ற ஏரியா இந்த ஏரியா அது மாத்திரமல்ல பேய்களுடைய அட்டகாசம் பாம்பு பள்ளிகளுடைய தொந்தரவு இப்படி எல்லாம் உள்ள இடமாச்சு இங்கே வந்து நீங்கள் எப்படி கருத்து பைத்தியமாக வேடிக்கையாக அவர்களுக்கு தோன்றுகிறதாக இருக்கும் அப்படியே இந்த இடம் வாங்கப்பட்டது நாலு வருஷம் தேவனுடைய உத்தரவே இல்லை அப்படியே அருமை சகோதரன் மிக்கல்ராஜ் இங்க இருக்கிறார் அவர்கள் அவருக்கும் இந்த வீடு கிட்டம் அவருக்கும் ஏற்பாடாக அவர்கள் பார்க்க வரும்போது மற்றவர்கள் சொல்வார்களா பணம் கொழுத்து போச்சுதான் இப்படி இந்த இடத்தை வாங்கி இப்படின்னு ஆசை இந்த தினமரங்கள் எல்லாம் இப்படி கலந்து இதாகிறது ஏன் இப்படி பண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்று எங்க இடத்துல வந்து சொல்லுவார் இப்படி ரொம்ப எல்லாரும் அங்க போனா எல்லாம் ஏசுறாங்க வருத்தப்படுறாங்க இப்படி இந்த இடத்தை இப்படி பாலடைய போட்டிருக்கிறீர்களா சொல்றேன் கருத்துலயம் காசும் கிடையாது சொன்னால்தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும் அவர் தானே கொடுக்கணும் நாலு வருஷம் பண்ணணும் இரண்டாயிரத்துல சொன்னார் காலத்தை கட்டுங்கள் என்று சொன்னார் அப்பதான் முதல் முதலாக நாங்கள் துபாய்க்கு செல்கிற நாள் சொன்னார் இந்த இடத்துல நீங்கள் துபாய்க்கு போய்விட்டு வந்து ஆரம்பிக்கப்பட்டது எப்படி வெறுங்கையோடு என்ன சொன்னார் வெறும் கையோடு நான் சென்றேன் இப்பொழுது வெறும் கையும் கோலமாக சென்றேன் இப்ப ரெண்டு பரிவாரத்தோடு திரும்ப வர்ற இடைகளோடு பெரிய அப்படித்தான்ல ஆரம்பிக்க பிரசனம் இருக்கிறது என்றால் அவர் சொன்ன இடத்துல மோசத்தில் சொன்னார் மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரி நிமிடம் செய்ய கவனமாயிரு சொன்னார் கலைலோயா ஆலயம் கிட்ட பாருங்க பிளானு அதாவது இன்று சில மீறுதல் உள்ளவர்கள் நமக்குள்ளே ஒரு சிலர் இருந்தோம் அவர்கள் இந்த பிளானை விட்டுவிட்டு வேற மாதிரி கட்டியிருக்கிறார்கள் நமக்கு கேட்டு ஆலயம் கட்டி சைடுல வாசலிட வேண்டும் அது ஏன் எதற்கு என்று நமக்கு அதுக்குரிய ஆலோசனை மகிமை ஆண்டவராக தேவன் சொன்னபடி இந்த இடத்தை வாங்கி ஆண்டவர் சொன்னது ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டோம் ஆண்டவர் இதை கட்டி கொடுத்தார் நம்முடைய பிள்ளைகள் வயிற்று பிள்ளை உடையவர்கள் கைப்பிள்ளை தொற்று பிள்ளைகளுடையவர்கள் ஹாட்பயலானவர்கள் அதாவது பலவிதமான நோயாளிகள் கஷ்டப்படுற எல்லாமே இங்கு வந்து வேலை செய்த அத்தனை பேருடைய வேர்வையும் அதாவது குலைக்கப்பட்ட சான்று தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது பெரும்பகுதி இந்த இடத்துல அதாவது மக்களுடைய உடம்புல இருந்து சொந்தப்பட்ட வேர்வையினால் தான் இதுல உள்ள இந்த சான்றுகள் எல்லாம் குலைக்கப்பட்டிருக்க நான் சொல்லுவேன் அவ்வளவு தியாகம் பண்ணி இந்த ஆலயம் எழும்பினது அலையலூயா இந்த கர்த்தர் இருக்கிறார் அலையலூயா இங்கிருந்து கர்த்தர் பேசுகின்றார் அது நான் பின்னாலே சொல்லுவேன் அலே அலுவய்யா அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அதாவது ஒப்பு கொடுத்தால் அகற்றப்பட்டது என்று நாம் காணுகிறோம் உருவாக்கப்பட்ட ஒரு ஆலயம் இருக்கிறார் மக்கள் அதாவது இப்படிப்பட்ட உணர்வோடு காணப்பட வேண்டும் ஒன்று முதலாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன் எதற்காக இந்த மகிழ்ச்சி ஏன் என்றுதான் இப்படி நாம் பார்க்க போகிறோம் அலையிலா அலையிலா அதாவது கற்றுடைய ஆலயத்திற்கு போகும் யாருங்கள் அவர் புரிய ராஜா நிறைய அலுவல்கள் எப்பொழுதுமே உண்டு இருக்கும்போது அவர் மக்களிடத்தில் அது அப்படின்னால கத்துடைய ஆலயத்துக்கு போகிற பிரசுத்த எப்பொழுது என்பதை நீங்கள் எனக்கு அதிகாலையிலே ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைத்திருப்பார் அப்படி வந்து ஐயா ராஜாவே நான் இன்று காலத்து காலையில ஆராதனைக்கு கோயிலுக்கு போகக்கூடிய நாள் மகிழ்ச்சி அவருக்கு ஆலயத்துக்கு போவோம் கேள்விப்பட்ட உடனே அவருடைய அரபனையில் இல்லாத அந்த மகிழ்ச்சி ஆலயத்திற்கு செல்வோம் என்ற போது அவருக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்ததா ஏன் சங்கீதம் பதினொன்று நான்கே வாசிக்கும் போது தாவித ராஜா இப்படி சொல்லுகின்றார் வாசிக்கலாம் இருக்கிறார் கர்த்தர் தமிழ் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார் பரலோகத்தில் இருக்கிறார் போக வாங்க போது மகிழ்ச்சியா இருந்தேன் என்றால் வீட்டில் பிள்ளைகளுக்கு என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி வெறும் போது மகிழ்ச்சி இருக்காது மறுபடிய கத்தருடைய ஆலயம் என்று ஆலயம் இருக்கிறது இருக்கிற ஆலயத்தை எல்லாம் நான் சொல்லவில்லை கத்தருடைய ஆலயம் என்று ஆலயம் இருக்கிறது அங்கே கத்தர் வாசமா இருக்கின்றார் அங்கே போக வாருங்கள் என்று சொன்ன உடனே அங்க என்ன ஒன்றாக மகிழ்ச்சி அப்பா வீட்டுக்கு அனுபவிப்பேன் பெற்று திரும்பி வருவேன் என்ற அந்த மகிழ்ச்சி கொண்டுதான் அவர் அப்படி சொல்லுகின்றார் கற்றுடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் அங்கே போய் நான் என்னுடைய என்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நான் சொல்லும் போது அவர் கேட்பார் கேட்ட குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் இன்று நம்முடைய மக்களை பாருங்க தீராத பிரச்சனைகள் வரும்போது ஆலயத்தில் வந்து வீட்டில ஜபம் அடைகிறத விட ஆலயத்தில் பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வாக்கியத்தை எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவரையும் நோக்கி அபயமிட்டேன் நமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் கத்தருடைய ஆலயத்தில் இருக்கின்றார் இருக்கிற அப்படின்னா அங்கே போய் நான் அவரை ஆராதிக்கும் போது அது அவரை நோக்கி அப்பா அவருடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிறது நெருக்கம் இருக்கிறது கஷ்டம் இருக்கிறது பாடல்கள் இருக்கிறது எனக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது சொல்லும் அந்த ஆலயத்திலிருந்து என்ன செய்வாரா எனக்கு மகிழ்ச்சி ஆலயத்தை ஆலயம் ஆலயம் என்று சொல்லுவது கடைசி காலத்தில் அந்த ஆலயம் எழும்பும் என்று கத்தர் சொல்லி அந்த நாள் இப்பொழுது அதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக ஒரு நாள் காலையில் நான் இங்க வீட்டில் தங்கி கொண்டிருந்தேன் வீட்டில் போயிட்டேன் அந்த பாட்டு கேட்டம் பாட்டை ஆரம்பித்தது மெய்யாகவே கத்தர் இருக்கா படுத்துறங்குகிறது இல்லை இந்த ஆலயத்தை தூய்மையாகவே வைத்திருக்க முடியாது நமக்கு கட்டளை கொடுத்திருக்கின்றார் தினமும் இந்த ஆலயம் தண்ணீரால் சுத்தம் பண்ணப்படுகின்றது அப்படித்தான் ஆலயத்தை வைத்திருக்கிறது வழிமறித்து பாண்ட என்று கேட்டார் தினமும் வெளியே வந்த உடனே உங்க ஆலயத்துக்கு நேராக ஜோ பண்ணிட்டு தான் மற்ற காரியங்களை செய்வேன் ஒரு நாள் அந்த ஜெவ பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த பக்கத்து தோப்புக்காரர் ஒரு கிறிஸ்தவர் மேல பார்த்து கும்பிடல இங்க பார்த்து கும்பிடுகிறாரு என்ன என்று அவர் எட்டி பார்த்து விழித்த உடனே போய் என்னையா பெரியவரை என்று கேட்டார் ஆண்டவரை கும்பிடுறேன் அவர் இன்னொரு சபையை சேர்ந்தவர் அந்த சபை நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிறது அந்த சபையில அந்த சபைக்கு ஆராதனைக்கு போகின்றவர் அங்க பார்த்து கும்பிடுற இன்னும் பல ஆலயங்களுக்கு சுற்றி இருக்கின்றது அங்கே பார்த்து கும்பிடு அவர்களுடைய நிறைவேற்றுகிறார் ஆலயத்தை கட்டிவிட்டு அண்டம் ஆண்டவரு இந்த ஆலயத்து நோக்கி விண்ணப்படுகிறார்களோ அவருடைய அவர்களுக்கு மறுத்தரும் அருள் செய்ய வேண்டும் சொல்லி இருந்தவா அதே வழியா நாங்கள் வளர்த்த பழப்பீட்டு முன்னால்தான் ஆலயம் அந்த ஆலயத்தினராய் கால் நீட்டி படுக்கக்கூடாது என்று எ கட்டடு ஆலயத்தில் நான் சாயங்காலம் எட்டு மணிக்கு சென்றால் விடுகிற வரைக்கும் ஆலயம் ஆலயம் ஆலயம் நாம் அதாவது ஒரு ஆலயத்தில் கூடினால் அந்த ஆலயத்தில் கூடுகிறவர்கள் அப்படி இருந்தால் அது ஆலயமாக இருக்கும் இந்த கன்னியாகுமரி அவர் எடுத்துக்கொள்வீர்கள் என்று வீடுகள் எல்லாம் பெரிய பெரிய பங்களாவாக கட்டி வைத்திருப்பாங்க பெரிய பங்களாவாக ஆனால் வீடு ஆலயத்தில் மாளிகால் <laughs> கட்டப்பட்ட என்னுடைய படுக்கையாகி கட்டில் நான் ஏற மாட்டேன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன் என்று சொன்னார்லோயா அருமையான ஆலயம் என்றால் அவர் அறிந்தவர்களுக்குத்தான் அந்த ஆலயத்தினுடைய மதிப்பு தெரியும்பிப்பட்டது கர்த்தர் வெளிப்படுகிறது அதாவது இங்கே ஊழியர்களை இல்லாவிட்டாரோ தேடி வருகிறவர்கள் ஆலயத்திலே ஜபம் பண்ணிவிட்டு போய்விட்டார் திரும்ப சொல்லுகிறார்கள் நீங்கள் இல்லை அந்த ஆலயத்திலே ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன் பிரச்சனை தீர்த்துவிட்டார் நான் வீட்டுக்கு வருகிறதற்குள்ளே அது மாறிவிட்டது என்னுடைய சொல்ல மாதிரி அருமையான பிள்ளைகளை அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாக இருந்தால் ஏன் என்றார் கத்துடைய ஆலயத்தில் கத்தர் இருக்கின்றார் அந்த ஆலயத்தில் போது அதுக்கு செவி கொடுக்கின்றார் அறுபடி நாளே அந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று எண்ண உடனே மகிழ்ச்சியா சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்துக்கு நேரம் ஐயோ வீட்டுல துணி துவைக்கிற வேலை கிடைக்குது அந்த வேலை கிடைக்குது இந்த வேலை கிடைக்குது இப்பொழுது நம்ம ஆலயத்துக்கு போனால் இதெல்லாம் முடங்கி போயிடுமே நாளைக்கு வேலைக்கு போகணுமே என்று ஆலயத்துக்கு போகிறார்கள் என்ற போது என்ன வருகிறது சங்கடம் சங்கடம் அல்ல ஆலயத்துக்கு போவார்கள் என்ற உடனே ஆராதனை முடிய போகுதே என்று அர்த்தமாயிருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளுவால ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது அந்நாளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை அவளுடைய சக்கலத்தை அவளை மிகவும் துன்புறுத்துகிறாள் மிகவும் அவதூறாக பேசுகிறாள் கேட்டு கேட்டு அவள் மனம் முடிந்து போனால் கணவனிடத்தில் சந்தையிட்டாள் ஒரு நாள் ஆலயத்தில் ஆண்டவர்கள் இருக்கிறாய் அங்கே போய் நான் சொல்லுவேன் அங்கே போய் நான் கேட்பேன் என்று அவள் தேவாலயத்துக்கு சென்றான் அங்கே போய் அவள் விண்ணப்பிக்கிறாள் பாருங்க ஒன்று சாமுகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வெகு நேரம் விண்ணப்பம் ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விளக்கு என்றான் அதற்கு அன்னால் பிரதித்தமாக அப்படியெல்லாம் என் ஆண்டவனே நான் மனப்பிளே ாலும் என்ற அதே சனத்துடனே போலின் தேவனத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக இருக்கின்றார் இந்த அன்னாள் உதட இருதயத்தை ஊற்றி தேவாலயத்தில் ஜெபம் ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவளுக்கு ஆலயத்தில் ஊற்றினார் ஏலி அதை பிரதான அசர் என ஏலி அதை கவனித்துக் கொண்டிருந்தார் கவனித்துக் கொண்டிருந்த ஏலிக்கு இது விளங்கவில்லை அவள் குடித்து வெறித்து இருக்கிறாள் பெண்களும் குடிக்கிற பழக்கம் இன்றைக்கு இருக்கிறது அப்படி இருக்க குடித்து வைத்து இருக்கிறாள் என்று எண்ணி பேசினார் அவள் சொன்னால் சாரத்தோடு இருக்கிறேன் விண்ணப்பத்தினுடைய மீண்டுதலை கர்த்தர் கேட்டார் நன்மை கர்த்தர் ஆலயத்தில் இருக்கிறார் என்னுடைய சத்தத்தை கேட்டார் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார் அவள் உரத்த சத்தமிட்டு கூப்பிடவில்லை உரத்த சத்தமிட்டு சொல்லவில்லை இருதயம் வாய் உதட செய்யத்தை ஊற்றி தான் விண்ணப்பம் விண்ணப்பத்தின் பெற்றுக் கொண்டார் பெற்றுக் கொண்டார் அவள் மனிதனிடத்தில் சொல்லி சொல்லி சதைந்து போனால் இப்படி தேவாலயத்தில் போய் தேவனிடத்தில் சொல்லுவேன் என்று தேவனுடைய சமூகத்தில் போய் அதை சொல்லி அதில் பெற்றுக்கொண்டான் ஜெபம் முடிந்தவுடனே அவளுக்கு பதவி கிடைத்தது இனி போகலாம்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது நல்லபடி நாள் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருக்கின்றார் தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கின்றார் அங்கே சொல்லப்படுகிற கூப்பிடுகிற சொந்தத்துக்கு அவர் சவி கொடுக்கின்றார் அங்கே வேண்டிக் கொள்கிற பதில் அளிக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம் அநேக நன்மைகளை தேவாலயத்திலே கேட்டு அன்றத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம் அப்படியே வேதமும் சொல்லுகின்றதுக்கு ஒரு பெரிய நறுக்கம் ஏற்பட்டது சமகரிப்புடத்தில் பல காரியாக வற்புறுத்தினார் அவன் அனுப்ப போகிறேன் ஒருபடி அணிந்தாலும் தேசம் பத்தாது அவ்வளவு பெரிய நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தான் பயமுறுத்தினான் செய்ய முடியாத ஒரு சின்ன தேசம் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் படைகளை தான் வைத்திருக்கின்றார் அவரோ பெரிய படைகளை பட்டாளத்தோடு இருக்கின்றார் யோசித்தார் போய் இந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அறிந்து தேவாலயத்துக்கு சென்றார் சமகரிப்படுகின்ற கடிதத்தை கையில் எடுத்துக் கொண்டு தேவாலயத்துக்கு சென்றார் தேவாலயத்தை கொண்டு போய் அங்கே அந்த கடிதத்தை விரித்து வைத்துவிட்டு அவர் ஜெபம் பண்ணினார் வாசிக்கலாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பிரித்து கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே கேரூபியர்கள் மத்தியில் வாசம் பண்ணி இஸ்ரேவேலின் தேவனே இர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர் இர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர் கர்த்தாவே வந்து செவியை சாய்த்து கேளும் கர்த்தே நீர் கண்களை திறந்து கூப்பிடும் தெரிந்தபடியே ஒரு மனிதனிடத்தில் சொல்லுகிறது கடிதத்தை கடிதத்தை விரித்து ஆலயத்தில் வைத்துவிட்டு வீட்டுக்கு போய்விட்டார் ஆயத்தமா இருக்கின்றது படையெடுத்து வரப்போகிறார் இவரும் சின்ன படையை வைத்திருக்கிறார் பெரிய சேரையோடு வருகின்றார் நம்பிக்கையை பாருங்க தேவாலயத்தை தேவாலயத்தில் தேவன் இருக்கிறார் என்ற அறிவை அவர் பெற்றிருந்தார் வைத்துவிட்டு போயிட்டார் என்ன நடந்தது கர்த்தனை தூதன் புறப்பட்டு சங்கரித்தான் மயிமை உண்டாவதாக இருக்கின்றான் இவர் இவருடைய நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுவேன் கடிதத்தை படித்து பாரு என்று தேவ ஆலயத்தில் கொண்டு போய் வீட்டில் வைத்தல்ல ஆலயத்தில் போய் இவங்களை தேவதற்கு காண்பித்தார் சொன்னார் ஒரே ஒரு தேவதுதன் ஒரே ஒரு தேவதுதன் அருமையான தேவடர் பிள்ளைகளை இன்று நம்முடைய நாட்டில் பல சட்டத்திட்டங்கள் உருவாகலாம் நமக்கு ஒரு மாதிரி பலர் ஒரு சின்ன கூட்டம் நாங்கள் உங்களை நசுக்கி போடுவோம் என்று சொல்லலாம் அவர் நம்மிடும் போது செவி கொடுக்கிறார் பேசுகின்றார் அவைகளை கவனிக்கின்றார் பேசுகிறது மாத்திரமல்ல பதிலும் பதிலும் பலனும் அளிக்கிறார் அதற்குரிய பதிலை நமக்கு உடனே காண முடியாத செய்கின்றார் அருமையான தேவண்ட பிள்ளைகளை ஆலயம் ஆலயத்துக்கு போவார்கள் என்று எனக்கு சொன்னபோது ஏன் இப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது பார்க்கும்போது பகலில் ஆலயம் வெறுமையா இருப்பதே இல்லை எப்போது கொஞ்ச நேரம் வெறுமையா இருக்கும் மற்றபடி அந்த நேரத்தில் எப்பொழுதும் இந்த ஆலயத்துல ஜபசத்தம் கேட்டுக் கொண்டேதான் எங்கேயாவது ஒரு முதலில நடந்துவிட்டு இருக்கிறது மற்றபடி நான் பார்ப்பேன் எப்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கும் நாலு பேர் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம் ஒருவருக்கு ஒரு போன்ல கான்டாக்ட் பண்ணுவார்களோ என்னமோ தெரியவில்லை அப்படி இருக்குமா அப்படி ஆலயத்துக்கு நானு நீ சொல்லி ஒன்றாக சேர்ந்து வந்து ஜபம் பண்ணுகிறதை நாம் இன்றும் பார்க்கின்றோம் எனக்கு இப்படி பிரச்சனை இருந்தது ஆலயத்தில் சரியாய்த்தேன் என்று மக்கள் இன்றும் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் அறிவியலான தேவைய பிள்ளைகளை ஆலயம் ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு சொல்ல போது இருந்தேன் அங்கே தேவன் இருக்கிறார் அந்த ஆலயத்தில் தேவன் அந்த ஆலயத்தின் நடுவில் தேவன் அதாவது சத்தத்தை கேட்கின்றார் கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் அப்படி அன்னால் தேவமணினால் அவளுக்கு தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை கட்டளை அந்த ஆலயத்தில் இருந்தால் அவர் சொன்ன வார்த்தை பதிலளித்தார் ஒரே சங்காரம் நடந்துவிட்டது ஒரு தூதர் தான் அனுப்பினார் நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் பனிரெண்டு லேசிய அதிகமான தூதர்களை தரமாட்டார் என்று நினைக்கிறாயா என்று சொன்னார் என்று நாம் காணுகின்ற தூதர்கள் பலகத்தில் இருக்கிறார்கள் நமக்காக நமக்காக நமக்கு பாதுகாப்பு தர நமக்கு உதவி செய்ய முடியாத தேவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பணிவிட செய்யக்கூடிய ஆவிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அந்த உதவியை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் ஆலயத்தில் வந்து தேவனுடைய சொல்ல வேண்டும் ஆலயத்தில் ஆலயத்தில் வந்து கேட்கும் போது அவைகளை தேவன் அருள் செய்வார் உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்றோம் என்றால் மனு கொடுக்கிறோம் இப்படிப்பட்ட சூழல் அமைப்புகள் அந்த பூமியில இருக்கின்றது பருவம் கொண்டு இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகிய தேவன் அதாவது நமக்காக சகலவற்றையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கின்றார் கத்திடத்தில் சொல்லாம் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே இப்படி இருக்கிறது என்று நாம் சொல்லும் போது நிச்சயமாக பதில் கிடைக்கும் உண்மையான தேவாலயத்தில் ஆண்டவர் இருக்கின்றார் இந்த ஆலயத்தில் கர்த்த வாசவாயிருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இரண்டாவதாக ஆலயத்திற்கு போகவினால் உண்டான மகிழ்ச்சி என்ன ஏசாயி ஆறாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் கொண்டு வந்து என்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணி ஆராயத்திற்கு எதற்காக மகிழ்ச்சி அடைவதற்காக எவ்வளவு நமக்கு இருந்தாலும் வாய்ப்பு இருந்தாலும் எல்லா காரியங்களும் இருக்கிறது ஓரடினாலும் அதாவது நமக்கு போதிய மகிழ்ச்சி இல்லை ஒரு பக்கத்துல அந்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி இருந்தாலும் பல துன்பங்களை வந்து நெருக்கிக் கொண்டே இருந்தோம் அது ஆகாமிய கூடாரம் என்று நம்முடைய வீட்டை பற்றி சொல்லி இருக்கின்றது ஆகாமிய கூடாரங்கள் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம் தங்கியிருப்பதையே நாடு அதாவது எவ்வளவு பெரிய அரண்மனையாயிருந்தாலும் சரி பெரிய அதாவது பெரிய மிலிட்ரி மிலிட்ரி மேன்கள் எல்லாம் சில வீட்டுக்கு பெரிய பங்களாவுக்கெல்லாம் துப்பாக்கி ஏந்தி காவல் கொண்டிருக்கிறார்கள் சில நேரத்தில் கூடாரம் என்ன நாம் காணுகிறோம் ஆனவர்கள் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய அழைத்து கொண்டு வந்து என்னுடைய ஜெபா வீட்டுல ஆலயத்துக்கு போவார்கள் என்ற போது எனக்கு போன அவ்வ மகிழ்ச்சி எனக்கு எல்லாம் கிடைக்கும் நாலு ஆண்டு சொல்லுகின்றார் அங்கே நான் அவர்களை என்னுடைய பரிசு அழைத்துக் கொண்டு வந்து அருமையானவர்களே எல்லாருக்கும் ஜெம வீடு தனிப்பட்ட ஆளுக்கு இது எல்லாருக்கும் நாம் எல்லாரும் பரமபிதா பிள்ளைகள் அவருடைய ஆலயம் அவருடைய வீடு இங்கே நான் உரிமையோடு வரலாம் வந்து உரிமையோடு கேட்கலாம் உரிமையோடு நான் பெற்றுக் அவருடைய கேட்கும் போது அவருடைய ஆலயத்துல அவர் இருக்கிறார் அங்கே கூப்பிடும் அவர் சத்தத்தை கேட்கிறார் எப்படைய ஆவிக்குரிய கண்ணால பத்து மணி வரைக்கும் கத்திர வாசல் இருக்கிறார் உள்ள ஆளுக்கு வர வர அவர் படியே பார்க்கிறார் அவங்க வரல இவங்க வரலாறுலாம் வரல என்று சொல்லி அப்படியே அவர் பார்க்கிற பார்வை எனக்கு தெரிகின்றது பத்து மணி கலைந்ததும் வந்து அப்புறம் அவரை காணவில்லை மறைந்து விடுகிறார் மகிழ்ச்சி எதிர்பார்க்கே வரவில்லையே விடுகிறார்களே என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து மகள கர்த்தர் இந்த ஆலயத்தில் தேவன் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆலயத்தில் தேவன் வாசமா இருக்க வேண்டும் என்றால் அங்கே யாரு இருக்க வேண்டும் பாருங்க வாசங்க நூற்றி இருபத்தி ரெண்டு வசனம் ஏழு எட்டு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அவனுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அடுத்த என் சகோதரர் நிமித்தமும் என்னுடைய சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னின் சமாதானம் இருப்பதாக என்பேன் அங்க யார் இருக்கிறாரா தேவருடைய தேவருடைய சகோதரர்களும் அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க உருவத்தில் பார்க்கிறது சகோதரர்களையும் வைத்திருக்கிறார் சீடர்களை பார்த்து ஆண்டு உங்களை ஊழியக்காரன் அழைக்க மாட்டேன் என்றால் ஊழிய காரணத்திலேமான சொல்லுகிறது இல்லை நான் உங்களை என்னுடையதர்கள் என்று அழைக்கிறேன் சக உதிரர்கள் என்று நான் உங்களை அழைக்கிறேன் தேவருடைய ஊழியக்காரர் எப்படி இருக்கணுமா தேவருடைய சகோதரர்களாக இருக்கணும் இருக்க வேண்டும் அவர்கள் மூலம்தான் வருகிற சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே பிரயோசிக்கும் போது சமாதான வாழ்த்துதலை கூறுங்கள் சமாதான பாத்திரம் இருந்தால் அவர்களை சேர்மை இல்லாவிட்டால் என்னிடத்தில் வந்துவிடும் என்று திரும்பி எங்க வந்துவிடும் உங்களிட வந்துவிடும் கற்றலை பெற்றவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தான் பகிர்ந்து கொடுக்கின்றவர்கள் என்று நாம் காணுகின்றோம் ஆலயத்தில் சகோதரர்களும் அங்கே இருக்கின்றார்கள் அங்கு வருகிறவர்களுக்கு சமாதானம் என்னுடைய சமூகத்தில் எப்ப வீட்டில கொண்டு வந்த அவர்களை நான் அங்கே மகிழப்பேன் ஆராயத்துக்கு போக வாருங்கள் என்று அழைத்த போது இருக்கு போய் சமாதான பாடும் போது குதிக்கும் போது செய்தியை கேட்கும் போது தேவனை நோக்கி தியானம் பண்ணும் போது என்று உள்ளோம் எப்படி இருக்கிறது மகிழ்ச்சியது எப்பாவிற்கு சென்ற சீயுவர்களோடு உயிர் திறந்த இயேசு பேசிக் கொண்டு வந்தார் மகிழ்ச்சி குழந்தை விட்டு எரியவில்லையா என்று சொல்லுகிறார் குழந்தை விட்டு எரிய ஒரு அனுபவம் இருக்கிறது காலையில் கூட ஜபத்தில் கொஞ்சம் அவ்வ மகிழ்ச்சி ஆலயத்தில் ஜப வீட்டில் கொண்டு வந்து மகிழப்படுவேன் கலிகோரப்படுவேன் போவார்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் சொல்லி இப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று சொல்லுவேன் சொல்லி நான் மகிழ்ந்து வருவேன் என்னுடைய மகிழ்ச்சியோட கவலை தீர்ந்து அந்த இடத்துக்கு நான் போகிறேன் து போல தேவாலயம் கத்துடைய இது தேவர் முழுவதும் தேவனுடைய தீர்மானத்தின்படி செய்யப்பட்டது என்பதை முன்னோடிகளாயிருக்கிற அறிந்திருக்கிறீர்கள் இங்கே ஒருவர் வந்தார் இங்க ஆர்கனைசர் இருக்கும் போது பார்ப்பதற்காக டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் அவருடைய கேட்டாங்க ஏன்னா பல இடங்கள்ல நடக்கிற தவறு வைத்து அப்படி கேட்டாங்க அவர்களுக்கு இது வந்து நாங்க இது ஒரு தொழிலும் அல்ல ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல ஒரு ஓடியமா செய்யறோம் எங்களுக்கு எந்த ஹைடும் கிடையாது நாங்களே எங்களுக்கு தேவன் கொடுக்குற காசை வைத்து காணிக்க வேண்டிய செய்யறோம் என்றால் சில அனாத பிள்ளைகள் சில ஏழை பிள்ளைகள் படிப்ப படிக்க வழி வசதி இல்லாதவர்கள் கொடுக்க துணி இல்லாதவர்கள் இப்படி அவர்களுக்கு எல்லாம் ஒரு ஆதரவு கொடுப்பதற்காக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அங்க அமைஞ்சிட்டாரு வாங்கி கொடுத்தோம் கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய அசிட்ட தேடினாரு தேடினார் அங்க போய் பார்த்தாங்க சரி கோயிலை கோயில்களை வந்து பார்த்தா அவர் எப்படி இருக்காரு சாஸ்தாங்கமாக விழுந்து வந்து இவர் மாத்திரமில்ல இப்படி பலர் உண்டு அருமையான தேவடைய பிள்ளைகளை தேவடைய ஆலயத்தில் ஆண்டு இருக்கிறார் ஆலயம் என்று சொன்னாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாயிருங்க இந்த இடத்துல மாலையில ஐந்தரை மணி ஆகிவிட்டால் பெண்கள் யாரு இந்த பக்கம் போகவே மாட்டார்கள் நாங்கள் கேள்விப்பட்ட ஆண்களும் குறிக்கப்பட்ட கற்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருட்டி இருந்தால் யாரும் பக்கம் போக மாட்டாங்க அப்படி இருந்தாலும் இப்போ ராத்திரி பதினோரு மணிக்கும் நான் பார்த்தால் பெண்கள் தனியாக வழி அடந்து இதுவரை அவர்கள் இன்னொரு பிரஜாதி மக்களா இருந்தாலும் கிறிஸ்தவ ஆலயம் என்று சொன்னால் யாருக்கும் மகிழ்ச்சி ஒரு தைரியும் இருக்கின்றோம் அதாவது அந்த கடவுள் அல்ல பூ வைத்து முட்டை போனா உடனே பின்னால வந்துடும் அப்படிப்பட்ட ஆவிய நம்ம கடவுள் அப்படி அல்ல ஒரு மூச்சு பக்கத்தில் இல்லை அப்படிப்பட்ட ஒரு பகல் எப்படிப்பட்ட ஒரு நிலைய கத்தர் இடத்துல உருவாக்கினார் இது தேவன் முன் இடம் தேவன் தீர்மானித்த இடம் இதுல ஆலயம் கெட்ட கத்தர் விரும்பி மனிதனுடைய பார்வையில் காடா இருக்கலாம் மனிதனுடைய பார்வையில் அது ஒதுக்கப்பட்ட கரியாவா இருக்கலாம் அன்றை மோச மனாந்திரத்தில் ஆடு பயத்துக்கொண்டிருக்கும் போது ஆனால் முச்சடியில் தேவன் தரிசனம் என்ன நாம் காண்கின்றோம் அப்படி போற இந்த வரா தரமான அப்படி கத்திரமாட்ட ஒரு நாள் பாஸ்டர் இருந்த காலத்துல எலக்ட்ரிக் கேட்டுவதற்காக அங்கிருந்த வந்து சேர போட்டு உட்காருங்க சார் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார் நீங்க அந்த இடத்துக்கு போன போற ரொம்ப வெளிச்சம்டா சொல்றாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வெளிச்சம் இருக்கிறது அங்க இப்போதுக்கு பயம் இல்லை அப்பொழுது எந்த ராத்திரியும் போவதற்கு ஒரு தைரியம் கிடைத்திருக்கிறது அந்த பக்கத்துல நாங்க போகும்போது வெளிச்சத்தை காண்கின்றோம் ஆலயத்தில் இரவு பனிரெண்டு மணிக்கு தான் கதவு கொஞ்சம் சாத்தியம் இருக்கும் பிடியேற்கால ஆகிவிட்டால் ஐந்து மணிக்கு நாலரைக்கெல்லாம் கதவு திறந்து ஆகிவிடும் முதல் முழுவதும் திறந்தேதான் இருக்கும் எப்பொழுதும் கத்தரை மகிழமை சத்தம் தான் இருந்தாலும் போற்ற முடியாது அவ்வளவு பெரிய காரியங்களை கத்தனை செய்திருக்கின்றார் அலையலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவன் கட்டி உண்டாக்கி இந்த ஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்று விரும்பி கேள்விப்பட்டவுடன் மகிழ்ச்சியா இருக்கு கத்தனை பார்க்க போகிறேன் ஆயிரத்தி எட்டு என்னை விட்டு நீங்க போய் விடுகிறது என்று சொல்லும் ஆலயம் இதுல அழைத்து கொண்டு போய் அங்கே மகிழ்ச்சி செய்வேன் அலே லோயா அந்த ஆலயம் தேவன் வெளிப்படுவார் கத்துடைய ஆலயம் கத்துடைய ஆலயம் சங்கீதம் தொண்ணூற்றி மூன்று ஐந்தாவது ஒருவர் வாசிக்கிறார் உமது சாட்சிகள் மிகவும் உண்மை நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம் நித்திய அலங்காரம் இந்த ஆலயத்தினுடைய அருமையான பிள்ளைகளை பொறுத்து இருக்கிறது எப்படி நாம் அதாவது இருக்கிறோமோ அந்த இடத்துல புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது வாக்கியத்தை ஒருவர் வாக்கு செய்யலாம் ஒன்று நாளாகும் பதினாறு அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை போராட்டுங்கள் கர்த்தனை தேடுகளின் இருதயம் மகிழ்வதாக கர்த்தனை தேடலுடைய மகிழ்வதாக ஆராயத்தில் வந்த பிறகும் தேடாமல் எதையோ பார்க்கிறதோ எதையோ கணக்கெடுக்கிறதோ எங்கேயோ பார்க்கிறதோ இப்படியெல்லாம் இருக்கிறது அல்லவா அவருடைய உலகவே செய்யாது அவர்கள் தான் சொல்லுவார்கள் நான் அங்கேயே போய் பார்த்தேன் அங்கே ஒன்று இல்லை என்று சொல்லுவார்கள் கற்றரை தேடலோடு உள்ளதால் வேறொருடைய உள்ள மகிழ்ச்சி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் நான் நம்முடைய சபை உருவாதிற்கு முந்தி முந்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னமே நான் இந்த பயணத்தை ஆரம்பித்து விட்டேன் அறுபத்தி ஐந்து ஆரம்பித்து விட்டேன் அப்பொழுது நான் இங்கிருந்து பதினைந்து கிலோமீட்டர் அதிகம் இருக்கும் கால்நடையாகவே நடந்து நான் செல்வேன் கால்நடையாக நடந்துதான் அங்கே போவேன் இரவுல காத்திருப்பு கூட்டம் உண்டு அந்த ஊர்ல மாவடி என்கிற இடம் உண்டு அங்கே நான் போவேன் எனக்கு வீட்டில இருக்கும் ஒவ்வொரு அந்த அச்சத்தை மறுமையை பார்த்து விட்டபடினால் நரகம் ஒன்று இருக்கிறது கிறிஸ்தவனா இருக்கிறதுனால மோட்சத்துக்கு போகிறது இல்லை என்கிறத நான் தெரிந்து கொண்டபடினால கிறிஸ்தவனா இருக்கிறதனால் மட்டும் மோட்சத்துக்கு போகிறது இல்லை கிறிஸ்தவனாக ஆகணும் கிறிஸ்தவனால ஆனாலும் போவான் என்பதை நான் தெரிந்து கொண்டபடினால நரகத்துக்கு போய்விட்டு திரும்பி வந்தபடியினால் ஆலயத்தை தேடி அலைந்தேன் அப்போ நான் ஆலயத்துல போய்விட்டா அந்த விட்டு இறங்கின உடனே அந்த அங்க அந்த வீட்டில கொட்டடிக்கிற சதங்க நான் நடந்து போற மாதிரில பறந்து போற மாதிரி எனக்கு இருக்கும் அங்கேயே ஒரு நெருக்கமான வீடு சொத்தில எல்லாமே நெருங்கி நெருங்கி இருப்பாங்க நான் போய் கண்ணை மூடுகிறது ஜெபம் முடிஞ்ச பிறதான் கண்ணை முடித்து பார்க்குமையா இறங்கும் வெளிப்படும் இரண்டு தடவை ஞான திருஷ்டி அடைந்தேன் அந்த ஞான திருஷ்டி என்றால் என்ன என்பதை நான் அப்பொழுது அனுபவித்தேன் அதில் மகிழ்ச்சி என்னால் வர்ணிக்க முடியவில்லை உள்ள அப்படியே போனாலும் என்ன மகிழ்ச்சி அங்கே போய் அதாவது மற்றவர்களை பேச வைக்க அவளை தேட அதாவது அவள் எங்க இருக்காங்க அப்பாங்க தேடி அவடு பேசி உலாவிட பிரச்சனைகளை கலந்து ஆலோசிக்கும் போது நீங்கள் துக்கத்தோடு வருக நீங்கள் ஆறு உலகத்தின பாடுகளுக்குள்ளகப்பட்டு கஷ்டப்பட்ட நீங்கள் ஆலயத்தில் வந்துட்டு திரும்பி போகும்போது என மரியாத நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை சம்பாதித்து விட்டு திரும்பி உங்களுடைய பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த நிலையில் இருக்கிறவர்கள் தான் கத்திர தேடப்போகிறார் என்னை செய்வார் என்று அந்த நிலையிலோடு வருகிறவர்கள் மகிழ்வார்கள் நான் மகிழ்ச்சி அடைய போகிறேன் என்னுடைய துக்கம் தொல்லைகள் எல்லாம் நீங்கிவிடும் சிலருக்கு ஆறு நாள் வேலையில நெருக்கடி ஆகி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே நீங்க ஆலயத்தில் போய் மகிழ்வேன் மனமா கத்தரை ஆத்து பாடி சந்தோஷம் உண்டாக சத்தமாக சந்தோஷம் என்ன பண்ணுமா பதற்றம் தட்டிட்டு அப்படி இருக்கிறது மகளிர் கத்தருங்க கூப்பிட்டு வந்திருக்கிறார் அப்ப கா வீணுள்ள கைத்தளத்தினாலே கத்தருப்பேன் கைய வாங்கி அடிக்கும் போது அதுலேயே நமக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது தீப்பறக்க நாம் அடிப்பை அடித்து மையப்படுத்துவோம் என்ற ஓசை உள்ள கைத்தாளத்தோடு பேரோசை ஓசை மாத்திரம் இல்ல அதுல பேரோசை இருக்கு செய்ய வேண்டும் தேவசமுத்திர கத்தோடத்தில் பகிர் வேண்டும் என்றால் பாடு சத்தமா பாடு நம்ம பேணிண்ட இருக்கிற பலத்தை முழு முழுத்தோடும் தேவரிடத்தில் அன்பு பெற வேண்டுமா அப்படி என்றால் எப்படி என்ன பண்றாங்க ஒரு சிலர் பார்ப்பாங்க கட்டளை பார்க்க வந்திருக்கிறோம் அவரால் மகிழ்ச்சியை ஆலயம் என்று சொல்வது வீடு அது நம்முடைய வீடு என்ன படுகிற இடம் எதற்காக அழைத்து வருகிறார் ஞாயிற்றுவாங்க வேற ஜோலி இல்லாதவர்களா அருமையான தேவைய பிள்ளைகளை சகப்படி விட்டுக்கு வருகின்றோம் கற்றுக்கொள்ள வருகின்றோம் நம்மளுக்கு துக்கங்கள் நீங்க மகிழ்ச்சி அடைய நாம் வருகின்றோம் அப்படினால கத்திர தேடலுடைய உள்ள கத்தில இருக்கிற ஒருவர் இருப்போம் அதுதான் மற்றவர்களுக்கு சொல்றது அதாவது இங்க ஆலயத்தில் மாத்திரமல்ல ஜபம் பண்ணும் போது மாத்திரமல்ல எப்பொழுதுமே அதுலேயே தான் இருக்க வேண்டும் ஆண்டவரோடு தான் இசைந்து இருக்க வேண்டும் ராத்திரி நான் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு சபைக்கு நான் போயிருக்கிறேன் அது ஒரு உபவாச ஆராதனை நடக்கிறது இந்த சபை பெயரும் எனக்கு தெரிந்தது அங்கே நான் போய் நானும் என்னுடைய சேர்ந்த ஊழிய காரணமாக போயிருக்கிறோம் அங்க இருக்கும் போது அங்குள்ள எல்லா நான் பார்க்கின்றேன் பார்த்து கொண்டே இடையில ஒரு எண்ட்ரோல் விடப்பட்டது அப்போ எல்லாருக்கும் டீ டீ சப்ளை அப்போ அதுல ரெண்டு அம்மா சொல்றாங்க இவங்களுக்கும் ஒரு வாழைப்பழமும் ஒரு டீம் கொடுங்க ஒழுங்கு என்ன அங்க உள்ள பிரசன்னம் என்ன இங்க எப்படி இருக்கு பாருங்க காலீட்டி போட்டுக்கள் கை நீட்டி போட்டுறவர்களும் அதாவது வெளியேறிச்சு போகிறதும் வர்றதும் போறதும் விஷயத்துக்கு எல்லாமே பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழுங்கும் இல்லையே என்ன எண்ணுமொழியாக நேற்று இரவு எனக்கு ஒரு சொப்பனா பிள்ளைகளை பண்டுகளை எடுத்தோ ஏதோ ஒரு காரியத்தை ஆலயம் கட்டப்படவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த காரியம் தேவன் முன் குறித்த இடத்தில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே கற்று அது முதற்கொண்டு இங்கே வாசமா வருகிற அனுபவிக்கிறார்கள் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் முழு விருப்பம் என்ன மக்களோடு மனிதர்களோடு உலகத்தில் ஆண்டவர்கள் எத்தனையோ படகுகளை படைத்திருக்கிறார் அவைகளை கண்டு மகிழ்கிறது இல்லை ஆனால் தன்னுடைய சாலையில் உருவாக்கப்பட்ட மனித நடத்தில களி கூற வேண்டும் மகிழ வேண்டும் என்றே அவருடைய சுத்தம் ஆதி மனிதனை கத்தர் உருவாக்கி குறிக்கப்பட்ட நேரத்தில் குளிர்ச்சியா நேரத்தில் வருவார் வந்தவுடனே அந்த மனிதனை கூட்டி வைத்து அவரோடு மகிழ்ச்சி அடைவார் மகிழ்ந்துவிட்டு போய்விடுவார் இப்படியே இருந்ததை நாம் காணுகிறோம் மனிதன் என்னைக்கு கத்திட்டு வழியை விட்டாலோ அன்னைக்கு அந்த மகிழ்ச்சி போயிட்டு அந்த மகிழ்ச்சி போயிட்டு என்று நாம் காணுகிறோம் இங்கே நீதிமன்றிகள் என்னவா செய்கிறோம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றரை ஒருவர் மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் பிள்ளைகளை கொண்டு வந்து மகிழ்ச்சி செய்கின்றது போல அன்று ஒரு ஏதேன ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் மனிதனை வைத்து அந்த தோட்டத்தில் வந்து அவர் மகிழ்ந்தார் என்று நாம் காணுகிறோம் அந்த மனிதனோடு அவர் மகிழ்ந்தார் அருமையாரு தேவனுடைய பிள்ளைகளை இன்று திருச்சபையும் ஒரு தோட்டம் தான் இன்று திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கிற ஆலயம் ஒரு தோட்டம் தேவனுடைய வீடு தான் இங்கே கருத்து குறிக்கப்பட்ட நேரத்தில் வருகின்ற வாசமா இருக்கிறார் நம்ம ஆராதிக்கிற நேரத்தில் அவருடைய பிரசம் வெளிப்படுகிறது வெளிப்பட்டு நம்ம எல்லோரையும் மகிழ்ச்சி எல்லோரையும் மகிழ்ச்சி விருப்பம் அவருடைய விருப்பம் என்ன எல்லாரையும் அவர்களோடு அவரோடு சேர்ந்து மகிழும் எல்லாருடைய சொல்லும் போது கர்த்தரை கடும்மனால் நிறுத்தி தோற்றிக் கொண்டிருக்கின்றேன் அருமையான கண்ணை மூட உடனே நமக்கு முன்னாலே வேறு ஒன்று தெரியக்கூடாது வேறு ஒரு போராட்டமும் வரக்கூடாது வேறு யாரை பற்றிய நிறைவும் வரக்கூடாது அங்கே என்ன வர வேண்டும் தேவன் தேவன் ஹலே கர்த்தர் என் கடுமனாலே நிற்கிறார் ஒருவர் அந்த பக்கம் தெரியாது கடும நாளை நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கோம் நமக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறதாக இருக்கும் பூரகத்தில மருமக்களோடு மகிழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த மகிழ்ச்சியை கர்த்தனை இழந்து மனிதன் துரத்தப்பட்டான் மீறுதல் பண்ணினார்களோ அவர்களை வெளியேற்றிவிட்டு நாம் காண்கின்ற நாம் ஆர்டர் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி ஆராதிக்கிறார் ஏற்பாட்டு ஆலயம் நாம் தான் நீங்களே அந்த ஆலயம் கூடும் போது அது ஆலயமாகத்தான் இருக்கும் இது நமக்கு ஒரு மறைவிடத்துக்காக மழைக்கு வெயிலுக்கும் ஒதுக்கிடமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயம் உண்மையாகவே ஆலயமா இருக்க என்றால் கூடி வருகிறா என்னதான் இருக்க வேண்டும் தேவ இருக்க வேண்டும் எல்லாரும் தேவன் தங்கு ஆலயமா இருக்க வேண்டும் நம்மளுக்கு வாசமா இருக்கிறார் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கின்றார் நாமே இந்த ஆலயம் அப்படிப்பட்ட இருக்கும் கத்தருடைய ஆலயத்திற்கு போக வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது கத்தர் அங்கே இருக்கிறார் பார்க்க போகிறேன் என்னுடைய துக்கங்கள் எல்லாம் மாறி போக அங்கே போய் என்னுடைய துக்கம் மாறி போடுவோம் மகிழப் போகிறேன் ஆலயத்தை நினைத்த உடனே மகிழ்ச்சி என்னை ஆட்கொள்கிறது என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக உண்மை உள்ளவைகள் நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அலங்காரம் எங்களுக்கு தேவம கட்டுரு எங்களுக்கு தேவ கற்று கேட்டாங்க என்ன ஜன கேட்டு விடுத்தார் பரமடல்கள் சொல்லிவிட்டு நாம நாம இருக்கிறது என் மூலமாக நாமம் பரிசுத்தப்படுவதாக இருக்கிறேன் கிரியைகள் வார்த்தை நடக்கு உடனடைகள் எல்லா உச்சியின் மூலமாக நாமம் கலையலுடைய நாம என் மூலமாக பரிசுத்தப்படணும் நான் ஒரு தவறா நிலத்தை நிற்கும் போது தவறானலோடு பழகும் போது என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ உலகிற்கு மாறான செயல்கள் வேகத்துக்கு மாறான காணும் போது ஒரு நாமம் என்ன சொல்றாங்க பாருங்க சார் நீங்க கிறிஸ்தவங்கல்ல நீங்க இப்படி செய்யலாமா நாங்கதான் அப்படி செய்யணும் நாங்க அப்படி செய்வோம் நீங்க கிறிஸ்தவர்கள் நீங்க இப்படி செய்யலாமா உங்களுக்கு உங்களுடைய ஆண்டவர் உங்களை வழிநடத்தரவில்டி பிள்ளைகள் ஆகினா போய் அதாவது எங்களுடைய சபைக்கு வாருங்கள் அங்கே வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறது இரண்டாவது வைத்து விட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிற என்னை பாருங்கள் அப்படிதான் போஸ்டல் சொன்னார்கள் எங்களை பின்பற்றுகிறவர்களா இருக்க நாங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது நாங்கள் யாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது எத்தனை இணைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் போக வேண்டிய போய் சேரம் என்றைக்குமே அங்கே நாளைக்கு அங்கேதான் அதே மனமாக அதாவது கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறப்பும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லு அந்த ஆலயத்திற்கு தான் போக வாருங்கள் என்று சொல்லும் போது தேவ பக்தர்களுக்கு உண்டாகும் மற்றபடி மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று நாம் காணுகின்றோம் போது மத்திய இருபத்தி ஓராமதி பதிமூன்று வசரங்களை ஒருவர் வாசிக்கலாம் ஆடு மாடு காசுகளை வட்டிக்கு கொடுக்கிறவர்கள் இவர்கள் பலகைகளையும் ஆசனங்களையும் கவிழ்த்து ஆண்டவர் என்ன பண்ணினார் சகோதரிகளை எடுத்துக்கொண்டு போங்க அந்த வைராக்கியம் அந்த ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் அவருக்கு இருந்தபடினால காசுகாரர்கள் பலகையெல்லாம் கவிழித்து தள்ளிவிட்டு ஒரு கைத்தினால் ஒரு சாட்டை முறிக்கி அவ்வளவு அடித்து ஒழிய துரத்தி விட்டார் அலே அலுவய்யா அருமையான பிள்ளைகளே தேவருடைய ஆலயம் என்று சொன்னால் அது ஒரு அவருடைய அலங்காரம் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் அவர் குடியிருப்பார் சொல்லுகிறது நாமும் இப்படிப்பட்ட வைராட்சியம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராய தேவன் விரும்புகின்றார் யோன் இரண்டாவது பதினேழாவது வாக்கியத்தில் அடுத்த வருசத்தில் பதினேழாவது வாக்கியத்தை செய்யலாம் உங்களுடைய வீட்டை குறித்து என்று <muchas> மக்கள் அதை கடைபிடிக்கின்றார்கள் அவர்கள் என்று தெரிந்தவுடனே மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி உண்டாகிறது என்று நாம் காணுகின்றோம் தேவன்ற பிள்ளைகளே நாம் இந்த ஆலயத்தை பற்றி தெரிந்திருக்கிற மொழினால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி வைத்துக் வேண்டும் எப்பொழுதுமே பரிசுத்த அலங்காரமாக வைத்துக் கொள்ளும் பரிசுத்திற்கு மூன்று பெயர்கள் ஒன்று முதலாவது அவரது பேசினார் என்று நாம் காணலோயா வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் நான் அடிக்கடி சொல்வேன் அவர்கள் சரியில்லை இவர்கள் சரியில்லை கத்துட வருகைக்கு போகாது இந்த அனுபவம் உறவாடுவதற்கு போதாது இந்த அனுபவம் போதாது என்று தான் நான் சொல்லுகின்றோம் நான் படிக்கும் போது நான் படித்த ஸ்கூல்ல மணல் போட்டு மணல்ல தான் உட்கார பெஞ்சு கிடையாது கீழே மணல்ல தான் உட்கார்ந்து இருக்கிறோம் அப்போ ஆனால் எழுதி தரதுக்கு விரலை பிடித்து மணல்ல எழுதி மணல் ரத்தம் காசியலும் அப்படிதான் கேட்டு தருவாங்க ஆனா என்று வராது அதுக்குதான் அந்த புஸ்தகத்துல அணில் என்று ஒரு படத்தை போட்டு அதுல இந்த வாசகத்தை எழுதியிருப்பாரு இவரு அணில பார்த்தோடனே ஆனா என்று வந்துடும் ஆனா கண்டுபட்டி படங்களை வைத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் என் அடையுடைய இலக்கு நிறைய இருக்கிறது நம்ம இருக்க வேண்டிய மெயின் காரியம் என்ன நம்முடைய ஆலயம் என்றால் ஆலயமா இருக்கு எல்லாரும் அந்த ஆலயத்தில் கர்த்தர் வாசவாய் இருப்பார் அந்த ஆலயத்தில் வருகிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் அந்த ஆலயத்தில் வருகிறவர்கள் கர்த்தரை காண்பார்கள் கத்தோட சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள் கேட்க முடியும் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது அதற்காக நான் தேவனில் சொந்திக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறபடினால் ஆண்டு பரவகத்திலேயும் ஒரு ஆலயம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது தூதர்கள் ஆராதிக்கிறார்கள் கடந்து போன பூரணமாக்கப்பட்ட பரிசுவாரங்களும் அந்த ஆலயத்தில் கற்றிருக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஏழாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இந்த பூமியில ரத்த சாட்சியில தேவனைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது ஆனவடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் சேவிக்கிறார்கள் ஆலயம் எங்கே இருக்கிற பரலகத்திலும் ஆலயம் இருக்கிறது அவருடைய சிங்காசன பூமி ஆலயத்தில் சேவிக்கிறார்கள் ஆண்டு சேவிக்கிறார்கள் துதிக்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது பாரு முதல் வருகையில எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட வந்து விடுகிறார்கள் என்று நாம் காணுகின்றோம் இப்படிப்பட்ட ரத்த சாட்சிகளை தான் சொல்லி இருக்கிறது இவர்கள் எப்பொழுது தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனை சேவிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவர் ஒன்று அவர் மெல்கு சித்கு என்று நாம் ஓரளவுக்கு அறிவை பெற்று அந்த மெல்கை சிதற்கு அங்கே பிரதான ஆச்சாரியனாக இருக்கின்றார் இருந்து அவர் ஆராதனை செய்கின்றார் அங்கே கிடந்து போன தூதர்களும் மகிழ்ச்சி உண்டு சுத்துவார்கள் ஆலயம் இருக்கிறது தேவதூதர்களால் பால்த்தி மூடி இரண்டு சிறைகளால் முகத்தி மூடி இரண்டு சரகளால் பறந்து புகழ்ந்து அருமையான பிள்ளைகளை அவரை ஆராதி வருகிறார் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக காப்பதற்கு நாம் பரிசுத்தத்தை காத்துக் வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது கூடுகிற இடம் தேவாலயம் அல்ல என்று நாம் அறிந்திருக்கிறோம் மாதிரில பசுமலை என்ற ஒரு இடத்துல ஒரு ஐயாவுக்கு ஜெபம் இருந்தவர் அவர் படுக்கையில் இருந்தார் அவர் பெரிய ரயில்வேல ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் ரிட்டைய்ட் ஆகி படுக்கையில் இருக்கிறார் அவர் நாங்கள் ஜெபம் பண்ணி கொஞ்ச அவருக்கு விடுதலை ஆகி விட்டேன் அவருக்கு எழும்பி சட்டையை கூட போட முடியாது அப்படி ரெண்டு பேர் பிடித்துக் கொண்டுதான் ஜெபம் கொஞ்ச நேரத்தில் எழும்பி உட்கார்ந்து நடக்க ஆரம்பித்தார் சொன்னார் எங்களுடைய ஆலயத்திற்கு ஒரு வரம்பற்ற ஒரு தேவ பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தார் அவர் வந்து மூன்று நாள் கன்வென்சன் நடத்தினார் மூன்றாவது நாள் சொன்னார் நான் இந்த ஆலயத்தை பார்த்தேன் மகாபரிய ஆலயமாக மகாபரிய கட்டடமாக இது தோன்றினது பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதனால் நான் இந்த கண்ணை மூடிய போது இங்கே ஒரு கருத்தை உருவம் வெளியே நான் பார்த்தேன் பார்த்தேன் திரும்ப இரண்டாம் நாள் வந்து இரண்டாவது நாள் அதே மாதிரி ஒரு கருத்து வருவோம் வெளியே போகிறது நான் பார்க்கிறேன் மூன்றாம் நாள் அப்படியே இருக்கின்றது இங்கே ஆராதிக்கிற மக்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தை எப்படி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்று அவர் கேட்டார் ஆலயத்தில் ஏறெடுக்க பிறகு ஆராதனை தேவனுக்கு அல்ல இங்கே ஒரு சக்தி இங்கே குடியிருக்கின்றது எப்படி இருக்கிற மக்கள் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இல்லாத ஆலயத்தில் தேவன் இல்லை ஆலயத்தில் வேறு ஒரு சக்தி வந்து குடியிருக்கிறது அதுதான் தலைமை வகுக்கிறது என்று சொல்லிவிட்டவர் வருத்தத்தோடு சென்றதாக எங்கனத்தில் சொன்னார் அருமையான தேவைய பிள்ளைகளை சில நினைக்கிறான் பிறரை குறை சொல்லுகிறார்கள் தங்களுடையதான் பெரிய இது என்று என்று சொல்லுவார்கள் நான் அப்படியும் சொல்லவில்லை நம்ம மக்களுக்கு நம்ம அதைத்தான் சொல்லுகின்றோம் ஆலயத்தினுடைய அலங்காரம் என்ன பரிசுத்தம் ஆலயத்துடைய நித்திய அலங்காரமாக இருக்கிறது என்று இருக்கிறது அந்த அலங்காரம் நாம் தான் இங்க நிறைய பலன்கள் கட்டப்பட்டிருப்பாருங்க இந்த அலங்காரத்தை சொல்லவில்லை நாம் ஒவ்வொருவரும் ஒரு அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு முகின்றார் அங்கேதான் கத்தர் வாசமாயிருப்பார் அங்கே குடும்பதுதான் மகிழ்ச்சி உண்டாகும் அங்கே குடும்பதுதான் நம் தேவனை காண முடியும் அங்கே சொல்கிற வார்த்தை கர்த்தர் கேட்டு நமக்கு அவர் பதிலளிக்கிறவராக இருக்கிறார் அப்படி இல்லாதபடி இல்லை என்று நான் உங்களுக்கு வீடு கட்டும் போது வீடு பிரத போகும் போது கொள்ளுங்கள் இந்த அறையில வேறு ஒன்றும் செய்யாதீர்கள் பேசாதீர்கள் ஆலயம் போல வைத்துக் கொள்ளுங்கள் வைத்து அதுல போன உடனே நீங்கள் தேவனை பார்க்கலாம் அந்த இடத்தில் போய் ஜபிக்கிற ஜபத்திற்கு பதில் கிடைக்கும் தேவாலயம் ரொம்ப தூரமா இருக்கலாம் வீட்டில் ஒரு அறையன் அதற்கு என்று பரிசுத்தமாக நீங்கள் வையுங்கள் அந்த இடத்தில் போது அலங்காரம் அதை அலங்கரிக்க வேண்டும் பாருங்க பேசி பண்ண முடியாது அலங்கார லை போடுகிறோம் அடிக்கிறோம் நமக்கும் மகிழ்ச்சி ஆனந்தம் உண்டாகும் என்று பல தடவை சொல்லி இருக்கிறேன் எங்களுக்கு தேவன் ஒரு விசை கொடுத்த கட்டளை நாங்கள் என்று யார் பகைத்தாலும் சரி அதுல எத்தனை பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி மீறுவதற்கு நாம் தயாராக இல்லவே இல்லை எழுவியா நாங்கள் ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் காட்டுக்குள்ளோம் ரெண்டு வருஷம் காட்டுக்குள்ள ஜெபம் பண்ணினோம் எங்களுக்கு ஜெவ இடம் கிடையாது வேலைக்கரைகளிலும் காடுகள்லயும் ராமம் பண்ணினோம் பாசிட்டோம் அப்படி இருந்தோம் இப்படி இருக்கும்போது வள்ளியூர்ல ஒரு பழைய பாலடைந்த கட்டிடம் ஹாஸ்பிட்டலா இருந்தது பாலடைந்து அவள் போட்டுக்கிட்டு போயிட்டால் பாலடைந்தே கிடந்தது பைத்தகாரி கிடந்தால் அந்த இடத்தில எல்லாருக்கும் பயம் நிறைய போஸ்ட்மார்ட்டம் கேசுகள் அங்கேதான் வரும் அப்படி ஒரு இடம் அந்த இடத்துல வெளிச்சமே ஆயாது அந்த இடத்துல நாங்கள் இருபது ரூபா ஆடைக்கு வாங்கி அந்த இடத்துல கத்தரை ஆராதித்து கொண்டிருந்தோம் அப்ப கத்த சொன்னாரு இந்த இடத்த வாங்கித்தரப்பையோ வாங்க ஒரு நிபந்தனை என்ன என்றால் அங்கே ஒரு பேமிலி வந்து விட்டாரு ஏறாவது நடுராத்திரியில் எங்கும் போக முடியாது அந்த சூழல வந்து என்ன செய்வது உங்களுக்கு லாட்ஜ் ரூம் எடுத்து கொடுக்க நமக்கு வசதி இருக்கும் போது பாட்டு படித்துக்கொண்டு அனுப்பிவிட்டோம் சூழலைகள் வரும் அதைத்தான் சொல்றது கத்திரி கட்டளை இருக்கிறது அருவியான தேவ நெப்பிள்ளைகளே நம்முடைய பார்வை வேறு நம்முடைய எண்ணங்கள் வேறு ஆண்டவருடைய எண்ணங்கள் அவர் சொல்லுகிறது செய்வது அதாவது அவருடைய சொல்லுகிறது ஆலை வந்து பரிசுத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும் அதில் ஒவ்வொரு அலங்கரிப்போர் பல்ப் ஆக ஒரு இதாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கலாம் இருப்போம் இருந்து அதனுடைய அலங்காரமாக அது மாற வேண்டும் அங்கே கத்திரவாசம் ஆயிருந்தேன் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறீ காத்துக்கொண்டு நம்முடைய ஆலயத்தை ஆலயத்தை ரொம்ப கண்காணிப்பாக வைத்து மாதிரி அப்படி நாமும் பயராக்கியம் உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய ஆலயத்தை காக்க எப்பொழுது கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடி நான் ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் ஆனபடினால் நான் அப்படி செய்து கற்றுடன் நன்மை பெற்றுக் கொள்ள தேவன் நமக்கு உதவியை செய்வாராக விவசாயத்திற்கு தர்சன் பிரசோகத்துல சொல்லி இருக்கும் போது சொல்லியிருக்கிற பிரகாரம் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் ஆசைக்கலாம் கடைசி நாட்களில் கர்த்துடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதில் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலேசி நாட்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களில் கர்த்துடைய ஆலயமாகி பருவதில் கொடுமுடியில் அதற்கு ஓடி வருவார்கள் எனக்கு இருக்கின்றது இடத்துல சிலர் கேட்பார்கள் ஆலயத்தில் எத்தனை பேர் மெம்பராக இருக்கிறார்கள் என்று உங்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் உலகம் இருக்கிறவாணிகளை காண்கிறேன் ஒரே சனி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் கூட்டி ஓடி வருவார்கள் காலம் வரும்போது ஏனெனில் சியோன வேதமோமில் இருந்து பரிசு கால பூர்ணமாகக்கூடிய சத்தியம் அங்கிருந்து வெளிப்படும் எப்படியும் இருக்கலாம் சிதைவுகள் ஏற்படலாம் பல சூழலைகள் ஏற்படலாம் கத்துடைய வாக்கு மாறாது கடைசி நாட்களை பற்றி முன் உள்ள எரிசலமை பற்றி அல்ல கடைசி நாட்களில் ஒரு எரிசலயம் தோன்றும் ஆலயம் மலைகளின் கொடுமுடியில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அது பிரபலமாகும் என்று வேதம் சொல்கிறபடினால ஆண்டு நான் சோதனைகிறேன் தொண்ணூத்தி ஆறு ஒன்பதாவது வாக்கெல்லாம் பரிசுத்தலங்காரத்து கத்தரை தொழுது கொள்ளுங்கள் இரண்டை இருபத்தி ஒன்பது அதிகாரம் கர்த்துடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள் நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் செலுத்தி பரிசு அலங்காரத்தோடு அந்த அலங்காரம் யார் அந்த அலங்காரம் நாம் தான் அந்த அலங்காரத்தை கொடுக்கிறது நாம் தான் நம்முடைய ஆராதனையிலும் பரிசுத்தம் வேண்டும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் தேவனை தொடர்பு கொள்ள வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொடர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் அலங்காரம் இருக்கிற ஒவ்வொருவரும் அலங்காரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது ஆலயத்திற்கு போவாரு என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது கோபிடு சத்தத்தை கேட்கின்றார் பிள்ளைகளை கொண்டு வந்து மகளிர் செய்கின்றார் அந்த ஆலயத்தினுடைய அலங்காரம் நாம் தான் அந்த ஆலயத்தினுடைய அலங்காரம் நாம் தான் இருக்கட்டும் உங்களை பார்த்த உடனே வித்தியாசமா இருக்கிறது என்று நம்மளை பின்பற்றி வர வேண்டும் அதற்கு நாம் அலங்காரமாக இருக்க போதும் இடத்தில நாம் இருக்கிற ஐக்கியத்திற்கு நாம் இருக்கிற ஆலயத்திற்கு இருக்கிற சபைக்கு அலங்காரமா இருப்போம் அருமையான பாசம் கொண்ட ஒரு சகோதரன் வழிமறித்து கேட்டார் நீங்கள் இந்த காட்டுக்குள்ள கொண்டு ஆலைத்த கெட்டே யார் வருவார்கள் என்ற அனுதாபத்தோடு கேட்டார் அவருக்கு நான் சொன்னேன் அதாவது தாய் வீடு எங்கிருந்தாலும் பிள்ளைகளுக்கு செல்லும் என்று சொன்னேன் வேறு பலாமரத்தினுடைய அடியிலே வேற்பலாய் ஒன்று பழக்கம் தெரிய தெரியும் போக பலாப்பழம் பழுத்து விட்டது உடம்பஸ்தனுக்கு தெரிய வரும் அதே விடமாக கிருஷ்ணனு நற்கந்தமாகிய வாசனை பேசும் எந்த காட்டுக்குள்ள எந்த குகைக்குள்ள இழந்தாலும் மக்கள் வருவார் எப்படி இந்த பரிசுத்த நாள் மாத்திரம் இல்ல எப்பொழுதும் மக்கள் காரிலையும் மண்டிலையும் சாரையாக வருகிறதை கண்டு காது கேட்க நாம் இன்று தேவையான பிள்ளைகளே ஒவ்வொருவரும் ஆலயத்தினுடைய பருசுத்த அலங்காரங்களாக இருப்போம் அப்பொழுது நாம் இங்கே வரும்போது நாம் மகிழ்வோம் வருகிறவர்களும் மகிழ்வார்கள் வருகிறவர்களும் கத்தறிஞ்சி இருக்கிறது கண்டுகொள்வார்கள்